அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வெற்றியை விட தோல்விக்கு பலம் அதிகம் காரணம் வெற்றி சிரிக்க வைக்கும் தோல்வியோ நம்மை சிந்திக்க வைக்கும் வாழ்க்கையில் நாம் சந்தோஷத்தை மட்டும் எதிர்நோக்கி சென்றால் நமக்கு துன்பம் மட்டும்தான் வந்து சேரும் நமக்கு வரும் கஷ்டங்களை நாம் இஷ்டமாய் ஏற்று எதிர்நோக்கி சென்றால் நாம் எதிர்பாராத சந்தோஷத்தை அடையலாம் பரபரப்பான வாழ்க்கையில் நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன் எனக்கு பல பிரச்சனைகள் வீட்டில் தெருவில் ஊரில் உறவில் நண்பர்களிடத்தில் வேலை செய்யும் இடத்தில் என எனக்கு பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை ஏதாவது ஒன்று இருந்து கொண்டே இருக்கிறதையா என்னால் தூங்க முடியவில்லை எனக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்களேன் ஐயா என்றவாறே ஒரு கிராமவாசி முனிவரின் முன்பாக வந்து நின்றிருந்தான் அப்போது மாலை நேரம் முனிவர் அவனிடம் பின்னால் இருக்கும் தோட்டத்திற்கு சென்று அங்கு எத்தனை அவைகள் என்ன செய்து கொண்டு இருக்கின்றன என பார்த்து விட்டு வா என்றார் சென்றவன் திரும்பி வந்து அங்கு நூறு மாடுகள் இருக்கும் சாமி எல்லா மாடுகளுமே நின்று கொண்டுதான் இருக்கின்றன என்றார் நல்லது உனக்கு இன்னைக்கு ஒரு சின்ன வேலை தர நீ அந்த நூறு மாடுகளையும் இன்று இரவு தூங்க வைக்கணும் அந்த நூறு மாடுகளும் தரையில் படுத்து ஓய்வானவுடன் அங்கே நீ பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஓய்வறையில படுத்து தூங்கிக்கலாம் நூறு மாடுகளும் படுக்கணும் அதுதான் முக்கியம் என்ன சரியா இந்த வேலையை முடிச்சிட்டு நீ காலையில திரும்பி வா என்றார் முனிவர் சரி ஐயா என்றவாறு தோட்டத்திற்கு போனவன் இரவெல்லாம் அங்கிருந்து விட்டு கண்களில் தூக்கமின்றி காலையில் மிகுந்த களைப்புடன் திருப்பி வந்தான் ஐயா இரவு முழுவதும் நான் தூங்கவே இல்லை ஏன் என்ன என்றார் முனிவர் நூறு மாடுகளையும் படுக்க வைக்க நான் படாத பாடுபட்டுட்ட என்ன பாடுபட்டும் என்னால ஒரே நேரத்துல அந்த நூறு மாடுகளையும் படுக்க வைக்க முடியவில்லை ஐயா சில மாடுகள் தானாக எடுத்து சில மாட்டை நான் மெனக்கட்டு படுக்க வைத்தேன் ஆனால் அனைத்து மாட்டையும் என்னால் ஒரே நேரத்தில் படுக்க வைக்க முடியவில்லை ஐயா சில மாடுகள் படுத்தால் சில மாடுகள் எழுந்து கொண்டன அனைத்து மாட்டையும் ஒரே நேரத்துல படுக்க வைக்க முடியவில்லை சாமி அதனாலதான் நான் தூங்குவதுக்கு போகவே இல்லை இரவு முழுவதும் தூங்கவும் இல்ல மாடுகளும் அனைத்தும் ஒரே நேரத்துல படுக்கவும் இல்லை என்றார் முனிவர் அதை கேட்டு சிரித்தபடியே இது தாயா வாழ்க்க வாழ்க்கையில பிரச்சனைய முடிப்பதுங்க என்பது மாடுகளை நம்ம எப்படி படுக்க வைக்கிறோமோ அது போன்றதுதான் சில பிரச்சனைகள் வந்து தானாகவே முடிஞ்சிடும் சிலவற்றை நாம் தான் மெனக்கட்டு முடிக்கணும் பிரச்சனைகள் முடிந்தால் வேறு சில பிரச்சனைகள் புதிதாக எழலாம் அனைத்து பிரச்சனைகளையுமே முடிந்தால் நாம நிம்மதியா தூங்குவேன் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா இந்த உலகத்துல யாராலையுமே தூங்க முடியாது பிரச்சனைகள் அனைத்தும் எப்போது முடியும் என்று கவலைப்பட்டு கொண்டே இருக்கக்கூடாது தீர்க்க முடிந்தவற்றை திருத்திவிட்டு மற்றவற்றை கடவுளின் கைகளில் ஒப்படைத்துவிட்டு உனக்கான ஓய்வறையில் நீ நிம்மதியாக இருக்க கற்றுக்கொள் என்றார் அந்த கிராமவாசியிடம் முனிவரை வணங்கிவிட்டு சென்றான் சில நாட்கள் கழித்து மீண்டும் வந்தான் முனிவரிடம் என்னால் தீர்க்க முடிந்த சில பிரச்சனைகளை தீர்த்து விட்டேன் தீர்க்க முடியாத சில பிரச்சனைகளை காலத்தின் கையில் ஒப்படைத்து விட்டேன் ஐயா போதும் சில பிரச்சனைகள் எனக்கு இருக்கின்றது என்றாலும் நான் நிம்மதியாக படுத்து உறங்குகிறேன் என்றான் வாழ்வில்்சைகள்பது நூறு மாடுகளை போன்றதுதான் அனைத்தும் ஒரே நேரத்தில் படுப்பதற்கான வாய்ப்பு மிக குறைவு ஒவ்வொன்றும் படுப்பதற்கான காலம் உள்ளது அப்படியே நமக்கான பிரச்சனைகள் தீர்வதற்கான காலமும் உள்ளன ஆகவே சிலவற்றை காலத்தின் கரங்களில் ஒப்படைத்துவிட்டு வாழ்வை நாம் அமைதியாக அனுபவிப்போம் பிரச்சனையாக இருப்பதற்கும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் நம் மனதுதான் இந்த சூட்சிமத்தை புரிந்து கொண்டால் நாம் சுகமாய் வாழலாம் புரிந்து கொள்வோம் தெளிவடைவோம் நன்றி வணக்கம் வாழ்க வளம்பு இதுவரை உங்கள் செவிகளுக்கு தகவல் துணியாக விருது படைத்தவர் முத்துக்குமர சுவாமி